الحمد لله الحمد لله نحمده حمدا جميلا ونشكره شكرا جليلا والصلاه والسلام على سيد البشر وصاحب الفضل وخاتم النبيين وامام المرسلين وحبيب رب العالمين اما بعد فقد قال الله تبارك وتعالى في قرانه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم في جنات يتساءلون عن المجرمين ما سلككم في تقر قالوا لم نكن من المصليين ولم نكن نطعم المسكين وكنا نقوض مع القائلين அன்பான அல்லாஹுவின் சகோதரிகளே உலமாக்களே அல்லாஹா எங்கள் மீது அருள் புரிந்து புனித ரமலாடைய மாதத்தை அடைந்து அதிலே இறுதி வள்ளிக்கிழமையிலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக இருக்கிறான் அல்லாஹ் எங்களுக்கு விதியாக இருக்கிறான் அந்த வகையிலே அல்லாஹாக்கு சுபஹானு எங்களுக்கு தந்த பெருமதியான இந்த ரமலான் மாதம் இந்த ரமலான் மாதத்திலே நாம் பெற்றுக் பாடங்கள் பயிற்சிகள் பக்குவங்கள் இந்த பக்குவங்களை ரமலான் அல்லாத ஏனைய காலங்களிலும் எமது வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் என்ற தலைப்பிலே உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அன்பானா அல்லாஹுவின் நல்லடிகளே பேரங்குமிக்க சகோதரிகளே அல்லாஹாக்கு சுபஹான எங்களுக்கு இந்த வருடம் ரமலானை அடைந்து அதிலே நோம்புணர் அதிலே அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து அதிலே மூன்று வள்ளிக்கிழமைகளை கலைத்துவிட்டு இறுதி வள்ளிக்கிழமையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் ஏராளமான பயிற்சிகளை பெற்றிருக்கிறோம் அதிலே மிக முக்கியமான நான்கு பயிற்சிகளை நான்கு பக்குவங்களை உங்களோடு காலத்தின் தேவையாக இருக்கும் என்று கருதுகிறேன் அதிலே முதலாவது வகை பக்குவம் அல்லஹா புசுகானுடைய மாதத்திலே எங்களுடைய நாம் எல்லாம் எங்களுடைய உள்ளத்தை வைத்திருந்தோம் நல்ல விடயங்களை இந்த உள்ளத்தால் சிந்தித்தோம் எனவே முதலாவது வகை பக்குவம் உள்ளத்தை நாம் சுத்தப்படுத்தினோம் இரண்டாவது வகை பக்குவம் எங்களுடைய உடலை நாங்கள் சுத்தப்படுத்தினோம் இந்த உடம்பால் நல்ல காரியங்களை செய்தோம் தாய் சாப்பிதுமட் செய்தோம் இந்த உடம்பால் நாங்கள் நோம்பு நோற்றோம் இப்படி உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து உடம்பை பக்குவப்படுத்தினோம் அதே மூன்றாவது வகை பக்குவம் எங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகளால் செய்யக்கூடிய அமல்களை அதிகமாக செய்தோம் கண்ணால் நல்ல விடயங்களை பார்த்தோம் காதால் நல்ல விடயங்களை கேட்டோம் உள்ளத்தால் நல்ல விடையங்களை சிந்தித்தோம் இதெல்லாம் ரமலானுடைய காலத்திலேயே நாம் எங்களை பக்குவப்படுத்தி கொண்டோம் நான்காவது வகை பக்குவம் எங்களுடைய பொருளாதாரங்களை நாம் பக்குவப்படுத்தினோம் சதக்கா கொடுத்தோம் வருடத்தை கணக்கு பார்த்து கொடுத்தோம் இப்படி கடமைகளை நாங்கள் செய்தோம் இதே நான்கு வகை பக்குவங்களில் முதலாவது வகை பக்குவம் எதுவென்றால் எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த அல்லா ரமலானை தந்தான் இந்த உள்ளம் பரிசுத்தமாக இருப்பது ரமலான் உடைய மாதத்தில் மாத்திரமல்ல ரமலான் அல்லாத ஏனைய மாதங்களிலும் என்னுடைய உள்ளம் எப்போதும் பரிசுத்தமாக இருக்கவே உள்ளத்தில் குரோதம் விரோதம் கப்படம் பொறாமை ஒன்றும் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது பெருமானா சொல்லலாக அழைவசல் அவர்கள் கடுமையாக எச்சரித்த பாவங்கள்ல ஒன்றுதான் உள்ளத்தால் ஏற்படக்கூடிய பாவம் பெருமானா சொல்லலாக அலைவசன் அவர்கள் பொறாமையைப் பற்றி எச்சரித்தார்கள் பொறாமையை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் பொறாமை எப்படிப்பட்ட பாவம் என்றால் நீங்கள் செய்யக்கூடிய நல்லரங்களை எல்லாம் அப்படியே சாப்பிட்டு விடும் அழித்து விடும் எப்படி விறகை கொண்டு போய் நீங்கள் நெருப்புல போட்டால் அதை சாம்பலாக்குறதோ அதை சாப்பிட்டு விடுகிறதோ இது நீங்கள் செய்த அமல்களை எல்லாம் பொறாமை அப்படியே அழித்து விடும் சாப்பிட்டு விடும் என்ற கருத்தை பெருமா நான் சொல்லலாகோ அழகி வசல்ல சொன்னார்கள் இது அபுதாபதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதிஷாக இருக்கிறது எனவே கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியாரிகளே நாம் வருட கணக்கில் செய்த அமல் நாம் சிரமப்பட்டு இரவு பகலாக செய்த அமல் லட்சக்கணக்கான பணம் கொடுத்து செய்த அமல் எங்கள உள்ள பொறாம இருந்தா அல்லா அந்த அமல்களை வீணாக்கி விடுகிறான் எனவே யாருடைய உள்ளத்திலும் பொறாமை இருக்கக்கூடாது குரோதம் இருக்க கூடாது வஞ்சகம் இருக்க கூடாது ரமல்லான் உடைய காலத்துல எப்படி பரிசுத்தமாக எங்கட உள்ளத்தை வச்சோமோ ரமல்லான் அல்லாத ஏனைய காலமே உள்ளத்தை நாங்க பரிசுத்தமா வச்சு கொள்ளுவனும் அல்ல பரிசுத்தான் சொல்கிறான் உலகத்துல சில மனிதருக்கு அதிகமாக கொடுத்திருக்கிறான் அது அல்ல உடைய நாட்டம் அல்ல அந்த மனிதருக்கு அதிகமாக கொடுத்திருக்கிறான் அதையை பார்த்து சில மனிதர்கள் பொறாமைப்படுகின்றார்கள் என்று அல்லா குருவானிலே சொல்லிக் காட்டுகின்றான் என்னை அன்பான அல்லாஹு நல்லே யாராவது எங்களை விட மேல இருந்தால் அவர்களை பொறாமை கொள்வது இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்டாக கொண்டிருக்கிறது அவர்களுக்கு நாம் துவார செய்ய வேண்டும் சிலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா சிலர் நல்லா இருப்பதை பார்த்து அவர்களால் தாங்கிக் முடியாது அவர் நல்லா இருப்பதை பார்த்து இவர் பொறாமை கொள்கிறார் எப்படி பொறாமை கொள்கிறார் அவற்ற இருக்கக்கூடிய செல்வம் அவற்றில் இருக்கக்கூடிய எல்லாம் எனக்கு வர என்று ஆசைப்படுகிறார் அப்படி இல்லையா பரவாயில்லை எனக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை அது அவருக்கும் இல்லாம போக என்று பொறாமை இன்னும் சிலர் சமூகத்துல எப்படி தெரியுமா இருக்கிறார்கள் அதாவது சிலர் நல்லா இருப்பதை நினைத்து தங்களுடைய தூக்கத்தையே சிலர் இல்லமாக்கி கொள்வார்கள் மற்றவர்கள் நல்லா இருப்பதை நினைத்து இவர் தன்னுடைய தூக்கத்தை இல்லமாக்கி கொள்கிறார் அன்பான அல்லாஹுவின் நல்லே பொறாமை எதனால் ஏற்படுகிறது என்றால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பாக்குறான் அந்த மனிதன் இவனை விட அறிவாலோ அல்லது பணத்தாலோ அல்லது பட்டம் பதவியாலோ ஏதோ ஒரு வகிலே மேல இருந்தால் அப்படி என்றால் எங்களுடைய பார்த்தையிலே சொல்ல போனால் நாம் தாழ்வாக கருதுகின்ற ஒருவர் கொஞ்சம் மேலே வந்துட்டால் எங்களால் பொறுக்க முடியாது இப்படிப்பட்ட யாரையும் பார்த்து நாங்கள் பொறாமை கொள்ளக்கூடாது கண்ணூர் படுத்த கூடாது அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்யக்கூடாது அவர்கள் நல்லா இருப்பதை நினைத்து நாங்கள் துவா செய்ய எனவே முதலாவது வகை பக்குவம் எங்கள உள்ளத்தை நாங்கள் பரிசுத்தப்படுத்தினோம் ரமல்லாம் நல்லாத காலங்கள் உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்திருப்போம் இரண்டாவது வகை பக்குவம் அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே எங்கள உடம்பு பரிசுத்தான் ரமலானு கடமைகளை இஸ்லாத்துக்கு நல்ல விடயங்களை செய்தோம் அதிகமாக ஈடுபட்டோம் உடம்பால் ஆன இபாதத்துக்கள் இந்த இபாதத்தை நாங்கள் செய்தோம் ரமல்லாடைய காலங்களில் அல்லாத காலங்களிலும் இந்த வெள்ளிக்கிழமை ரமல்லானிலே வரக்கூடிய இறுதி வெள்ளிக்கிழமை ரமல்லான் அல்லாத ஏனைய காலங்களிலும் மாதத்திலே வரக்கூடிய மூன்று சுண்ணத்தான நோம்புகள் இருக்கின்றன அதே வாராந்த திங்கள் வியாழன் நோம்பு இருக்கின்றன இந்த நோன்புகளை நோட்டு அல்லாஹுடத்திலே நாம் அதிகமாக துவார செய்ய நாட்டிலே உள்ள நிலைமைகள் சீராக அல்லாஹிடத்திலே நாம் கையேந்து நிச்சயமாக அல்லாஹ் நிலைமைகளை சீராக்கி தருவான் எனவே இரண்டாவது வகை பக்குவம் எுடைய உடம்பை பரிசுத்தப்படுத்த ரமலானை தந்தான் எங்களுடைய உடம்பை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம் ரமலான் அல்லாத காலங்களும் எங்களுடைய உடம்பு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் மூன்றாவது வகை பக்கிய பக்குவம் அல்லாஹூ நல்லடியார்களே அல்லாஹா குபஹான எங்களுக்கு உடலிலே உறுப்புகளை தந்திருக்கிறான் இந்த கண்ணால நல்ல விடயங்களை பார்க்க வேண்டும் நல்ல விடயங்களை கேட்க உள்ளத்தால் நல்ல விடயங்களை சிந்திக்க அன்பான அல்லாஹ் நிலையே இந்த உறுப்புகள் எல்லாம் நன்மையான விடயங்களுக்குத்தான் நாம் பயன்படுத்த வேண்டும் மாற்றமான எந்த விடயத்துக்கும் இந்த உறுப்புகளை நாங்கள் பயன்படுத்தக்கூடாது ஏனென்றால் இது பாரதூரமானது அதிலும் மிக முக்கியமாக எங்கள உடல் உறுப்புகள்ல நாவ இருக்கிறேன் அது பயங்கரமான உறுப்பு 50 கிராம் தான் இருக்கும் நாவு ஆனா ஐம்பது கிலோ கிராம் எடையுடைய இந்து முழு உடம்பையும் குழந்தை நரகல தள்ளக்கூடியது நினைத்த புறத்தால வளைந்து வளைந்து பேசும் எனவே எங்களை நாவை நாங்கள் பாதுகாத்து கொள்ளணும் பாதுகாக்க இல்லையா நாங்கள் செய்த அமல் எங்களுடைய மீதானக்கு வராது அன்பான அல்லாஹுவிடையார்களே உண்மையான புத்திசாலி யாரு தெரியுமா அமல் செய்வது புத்திசாலித்தனம் அதைவிட மிகப்பெரிய புத்திசாலித்தனம் செய்த அமலை பாதுகாப்பது நாம் எல்லாம் அமல் செய்வதில் ஆசாரமா இருக்கிறோம் அமல் செய்வதில் உற்சாகமா இருக்கிறோம் ஆனா அந்த அமல பாதுகாப்பு விடயத்தில் அந்த அமலை பாதுகாத்துனாலே வறுமையில எங்களை மீதான கொண்டு வர நாம் அக்கறை இல்லாம இருக்கிறோம் எனவே அன்பானவர்களே அமல் செய்வதில் காற்ற ஆர்வம் அதை பல மடங்கு ஆர்வத்தை நாம் அமலை பாதுகாப்பதிலே காட்ட எனவே இந்த உடல் உறுப்புகள்ல நாவும் மிகவும் பயங்கரமான உறுப்பு இந்த நாவை பாதுகாத்துக் ஒரு ஊர்ல குழப்பமா காரணம் இந்த நாவுதான் சந்தோஷமா இருந்த குடும்பம் இந்த நாவுதான் ஒரு ஊரில் நிர்வாகத்தை செய்து கொள்ள முடியாதா காரணம் இந்த நாவுதான் அன்பான அல்லாஹு நல்லே நாவை பாதுகாத்தால் ஊரின் ஒற்றுமையை பாதுகாக்கலாம் நாவை பாதுகாத்தால் செய்த அமல்களை அப்படியே எங்கட மீதான வறுமையில கொண்டு வரலாம் இந்த நாவ பாதுகாக்க இல்ல நாங்கள் செய்த அமல் எல்லாம் அப்படியே வீணாகி போயிடும் அல்லா சுற்றால் சொல்கிறான் நபியே நாயகமே என்னுடைய அடியார்களுக்கு நீங்க சொல்லுங்க பேசும்போது கதைக்கும் போது மிக அழகான வார்த்தையை கொண்டு கதைக்க சொல்லுங்கள் அல்லா வருஷிக் காட்டுகிறான் எனவே அன்பான அல்லாஹுவின் நடிகார்களே நாம் எப்போதும் நல்ல விடயங்களை பேச வேண்டும் கணவனும் மனைவியும் பேசிக் கொண்டிருக்கிறோமா அழகான முறையில் அன்பான வார்த்தைகளை கொண்டு பேசணும் நாம் பிள்ளைகளும் பெற்றோரும் பேசிக் அழகான வார்த்தைகளைக் அன்பான வார்த்தைகளை கொண்டு நாம் பெற்றோரோடு கதைச்சு கொண்டிருக்கிறோமா அன்பான வார்த்தையை பொழிந்து கதைக்க வேண்டும் அதேபோன்று கண்ணியமான அல்லாஹுவின் அவர்களோடும் அன்பாக சொல்லித் தருவார்கள் ஏழைக்கு முன்னால் எங்களுடைய செல்வத்தை நோயாளிக்கு முன்னால் எங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி பேசக்கூடாது சிறை கைதிக்கு முன்னால் சுதந்திரமாக இருக்கிற எங்களுடைய நிம்மதியைப் பற்றி பேசக்கூடாது அதே போல அநாதைகளுக்கு முன்னால் பெற்றோரை பற்றி பேசக்கூடாது பிள்ளை பாக்கிய மற்றவர்களுக்கு முன்னால் எங்களுடைய பிள்ளைகளுடைய பெருமதியை பேசக்கூடாது ஏனென்றால் ஏதோ ஒரு வகையிலே அப்படி பேசி நான் மனம் உடைந்து போகும் ஒரு செல்வந்தருக்கு முன்னால் என்ன செய்ய ஒரு செல்வந்தர் என்ன செய்கிறார் ஒரு ஏழைக்கு முன்னால் தன்னுடைய செல்வத்தை பேசினார் என்றால் கதைத்தார் என்றால் அந்த ஏழை நினைப்பால் எனக்கு இருப்பதற்கு இடமே இல்லையே அண்டான சாப்பிட்டு கூட கூட வழி இல்லையே இந்த சந்தர்ப்பத்தில் இவர் இவருடைய பொருளாதாரத்தை இவருடைய வீட்டு இவருடைய வாகனத்தை இவர் உண்ணுகின்ற உணவை பற்றி பேசுகிறார் என்று அந்த ஏழையுடைய மனம் கவலைப்படும் அந்த கவலையை கூட இஸ்லாம் விரும்பவில்லை அதனால் நல்ல வார்த்தைகளை பேசுமாறு இஸ்லாம் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறது அல்லஹாக்கு சுபகானா பிற அவனிட இரண்டு நபிமார்களை அனுப்பினான் அந்த இரண்டு நபிமார்களுக்கும் சொன்ன செய்தி என்ன தெரியுமா அந்த இரண்டு நபிமார்களும் பிற அவனோடு நல்ல என்ற விடயத்தை எல்லா சொல்லி காட்டுகின்றான் எனவே நீங்க ரெண்டு எப்படி தெரியுமா அவனோட கதைக்கணும் நீங்க இரண்டு பேரும் போய் அவரோடு சொப்பாக கதையுங்க மிருதுவாக கதையுங்க பிறாவுனோடு நீங்க கதைக்கின்ற போது சொதுவாக கையா பரிசுவான் இரண்டு நபிமார்களுக்கு புத்திமதி சொல்கிறான் இஸ்லாத்துக்கு எதிரானவன் ஒரு கடுங்கோலன் தானே இஸ்லாத்தை விட்டு இல்லாதவன் அவனுக்கு எப்படியும் எப்படியும் எழுதலாம் இந்த உலகத்தில் வாழ முடியாது நீங்க நல்ல முறையில கௌலன் லையினா சொத்தாக பேசினா என்ன தெரியுமா நடக்கும் அந்த படிப்பினை பெறுவான் அந்த படிப்பினை பிரிவான் படிப்பினை பெறுவான் அவர்கள் அநியாயமாக பேச மாட்டார்கள் அநியாயமாக உடைக்க மாட்டார்கள் அல்லாஹுவை பயப்படக்கூடும் என்று சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹுவை நல்லே இந்த ரமலான் உடைய காலத்தில் அல்லாத காலம் கொள்வோம் இந்த நாவ உண்மையை பேசுவோம் நேர்மையை பேசுவோம் நல்லதை பேசுவோம் இரண்டு பேருக்கு மத்தியில ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை பேசுவோம் பிறருக்கு நலவு போய் சேரக்கூடிய விடயங்களை பேசுவோம் இந்த நாவால கோல் பேசக்கூடாது இந்த நாவால புறம் பேசக்கூடாது இந்த நாவால கெட்ட விடயங்களை பேசக்கூடாது இந்த நாவால பொய் பேசக்கூடாது இந்த நாவால கொடுத்த தர்மங்களை சொல்லி காட்டக்கூடாது இந்த நாவால கணவன் மனைவி அந்த இல்லற வாழ்க்கையை வழியிலே போய் சொல்லக்கூடாது இந்த நாவால் நாங்கள் அருவறுப்பான எந்த காரியத்தையும் பேசிவிடக் கூடாது எனவே நல்ல விடயங்களை நாவால் பேசுவோம் கெட்ட விடயங்களை ஒட்டுமிட நாவ ரமலான் அல்லாத காலங்களிலும் பாதுகாத்துக் கொள்வோம் அடுத்தது நாலாவது வகை பக்குவம் அன்பான அல்லாஹுவின் அழி அருகே அல்லாஹா குசு மகானு எங்களுக்கு பொருளாதாரங்களை தந்திருக்கிறான் சொத்து செல்வங்களை தந்திருக்கிறான் இந்த சொத்து செல்வத்தை நாம் ரமலானுடைய காலத்துல எப்படி தான தர்மம் குறித்து ரமலான் அல்லாத காலங்களிலும் இந்த அமல் எங்களுடைய வாழ்க்கையில வரணும் ரமலானுடைய காலத்துல மாத்திரமல்ல சதக்கா கொடுப்பது ரமலானுடைய காலத்துல சதக்கா கொடுத்த அதிகமான தர்மம் கொடுக்கணும் வரும் பல காலோடு போயிடும் பணம் என்னட்ட இல்லையா நான் ஏழை பணத்தை நான் இங்க கொடுக்கிறேனா நான் கொடையாளி பணத்தை நான் இங்க வாங்குறேனா நான் கடனாளி பணம் இருக்குது நான் செலவழி கைலியா நான் கஞ்சன் பணத்தின் மீது நான் அதிகமாக ஆசை வைக்கிறேனா நான் பேராசை பிடித்தவன் எனவே பணம் இருக்குது ஒரு மனிதனை பல கோணத்துல மாத்திரும் பணத்தை கண்டு நாம் யாரும் மாறிவிடக் கூடாது பணம் வர வர ஒரு மனிதன் அப்போதுதான் அல்லாஹ் அந்த பணத்தின் மூலமாக அல்லாஹுடைய நியமத் எங்களுக்கு நியமத்தாக வழங்கும் எனவே அன்பான அல்லாஹுவின் நடிகார்களே சில அமல்கள் இந்த உலகத்துல விடுபட்டா மிகப்பெரிய கவலை வராது ஆனால் அமல் விடுபட்டா சாதாரணமான கவலை அல்ல சக்கராத்துல இருந்து மறுமையில இருந்து சுவர்க்கம் சென்றாலும் கவலை நரகம் சென்றாலும் கவலை வரும் அப்படியான பெருமதியான ஒரு அமல் தான் சதக்காவுடைய அமல் பொருளாதாரங்களால் செய்யக்கூடிய அமல் ரமலானுடைய காலத்துல அமல் செய்தோம் இந்த அமலை ரமலான் அல்லாத காலங்களில் செய்வோம் அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே சதக்கா இருக்கு ஒரு மனித உலகத்துல வாழ்கின்ற போது தானம் தர்மம் கொடுக்காம வாழ்ந்தா சக்கராத்துடைய சந்தர்ப்பத்தில் அல்லாவிடத்துல அவகாசம் கேட்பான்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 அல்லா பிரசுத்த அலு கூறுவான்னு சொல்கிறான் அல்லா தந்த ஆயுள்ள அல்லா தந்த ஆயுள்ள உங்களுக்கு தந்திருக்கிற ரிஜிக்கு மூலமாக நீங்க கொடுத்து தருமம் கொடுத்து நீங்க தருமம் கொடுத்து நன்மைகளை தேடி கொள்ளுங்க நல்லா சக்கராத்துரி சந்தர்ப்பம் வந்தா ஒரு மனிதன் அவகாசம் கேட்பான் தர்மம் கொடுப்பதற்காக தர்மம் கொடுத்து நல்லவருடைய பட்டியல சேர்ந்து விட்டு வருவதற்காக அல்லா அந்த சந்தர்ப்பத்தில் யாருக்கும் அவகாசம் கொடுக்க இந்த உலகத்துல அல்லா எண்ணி கொடுத்த மூச்சுகள் முடிந்து விட்டால் அந்த உலகத்துல போட்ட ஆகாரம் அதுக்கு பின்னால இங்க எங்களுக்கு வாழ்க்கை இல்ல அதுக்கு பின்னால மருமையுடைய வாழ்க்கை ஆரம்பமாகும் அந்த சக்கராத்துரிய சந்தர்ப்பத்துல மனிதன் கவலையோட இந்த உலகத்தை விட்டு பிரிவான் பிரிந்த பின்னால மறுமையில கவலைப்படுவான் மறுமையில அந்த மனிதன் கவலைப்படுவான் என்னுடைய பொருளாதாரம் எனக்கு பிரயோஜனம் தரலையே என்னவெட்டு தூரமாகிட்டே என்னுடைய ஆட்சி அதிகாரம் எனக்கு ஒன்னும் செய்யலையே என்னவற்று தூரம் ஆகிட்டு கண்ணுக்குரிய உரிமை இல்ல மனைவிக்குரிய உரிமை இல்ல குடும்பத்துக்குரிய உரிமை இல்ல ஊருக்குரிய உரிமை இல்ல குடும்பங்கள துறவுகளை ஒன்றையும் பார்க்காம இந்த தொழிலுக்காக ஒன்றே இரவு பகலாக கஷ்டப்பட்ட இந்த மனிதன் மறுமையில புலம்புவான் என்னுடைய பொருளாதாரம் எனக்கு ஒன்றுமே செய்ய இல்லையேண்டு மறுமையில மனிதன் கவலைப்படுவான் எதனால கண்ணியமானவர்களே அல்லாஹ் கொடுத்த செல்வத்தின் மூலமாக தான தர்மம் கொடுக்காமல் வாழ்ந்தால் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தாமல் வாழ்ந்தால் மறுமையிலையும் போனால் கவலைப்படுவான் அது மாத்திரமல்ல இன்னும் ஒரு கவலை அல்லா சொல்கிறான் சுவர்க்கம் சென்றால் ஒரு கவலை வரும் நாங்க அதிகமாக தர்மம் கொடுத்திருக்க கூடாதா அதிகமாக மற்றவர்களை வாழ வைத்திருக்க கூடாதா ஏழை எளிய மக்களுடைய கண்ணீரை துளைத்திருக்க கூடாதா எந்த ஒரு கவலை சுவர்க்க போனாலும் இருக்கும் என்றால் அந்த அளவு அல்லாஹ் சதக்கா கொடுக்க கூடியதற்கு அந்தஸ்தை கூட்டுகிறான் நோவு நோட்டா எப்படி அல்லா ஐயா என்ற வாயிலாள எங்களை அனுப்புறானோ அதே போல சதக்கா கொடுக்க கூடிய மக்களை அல்லாஹ் நாளைய வறுமையில பாபு சதகா சதக்காவுடைய வாயிலால அல்லாஹ் அவர்களை சுவர்க்க அனுப்புறான் இனிமேன் அல்லாஹுவின் அடியே ான் அபி உரையாடல் அல்லாஹுக்கும் வானவர்களுக்கு முறையிலான உரையாடல் அல்லாஹுக்கும் மனிதர்களுக்கு உரையாடல் இது போன்ற ஒரு உரையாடல் எல்லாம் சொல்லுகொண்டான் சூருக்கவாதிகள் நரகவாதிகள் நாளே வறுமையை நாளில் பேசிக் நாளையில நரகம் சென்றவர்களை பார்த்து சுவர்க்கத்திலே இருக்கின்ற அந்த ஸ்ரீதேவிகள் சக்கரன நரகத்திலே கருகிக் மக்களை பார்த்து கேட்பார்கள் உங்களை சக்கரன நரகத்திலே நுழைவித்தது எது என்று கேட்பார்கள் ஒரு கேள்வியை தான் சுருக்கவாதிகள் கேட்பார்கள் அந்த நரகவாதிகள் நான்கு பதில்களை சொல்வார்கள் முதலாவது சொல்லுவார்கள் ஆலூலம் நகுமினல் முசல்லீன் இந்த உலகத்துல நாங்க தொலை இல்ல தொலா இல்லாத காரணத்தால் தொலகையை நிறைவேற்றில்லாத காரணத்தால் அல்லாஹ் என்னை இன்று சக்கர் நரகத்துல போட்டிருக்கிறான் சொல்வார்கள் அன்பான் அல்லாஹும் நல்ல நரகம் எல்லாம் ஒவ்வொரு நாளும் சக்கர என்ற நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகின்ற அளவுக்கு கொடிய பயங்கரமான ஒரு நரகம்தான் சக்கர் நரகம் சக்கர் என்ற நரகத்தில் தர்மம் கொடுக்காத இருப்பார்கள் தொறுகையை நிறைவேற்றாத மக்கள் இருப்பார்கள் கால நேரத்தை வீணாக்கிய மக்கள் இருப்பார்கள் எனவே யாரும் அந்த மருமையில் அப்படியான கை சேர்த்து கைவிடக் முதலாவது பதில் சொல்வார்கள் நாங்கள் இந்த உலகத்தில் தொறுகையாரியாக இல்ல அதனால் அல்லாஹ் சக்கர் என்ற நரகத்துல போட்டியிருக்கிறான் என்று சொல்வார்கள் இரண்டாவது சொல்வார்கள் அதாவது முதலாவது நாங்கள் தொலை இல்ல வலம்ன குணு மிஸ்கின் நாங்கள் ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுக்க இல்லை ஏழை எளிய மக்களை வாழ வைக்கவில்லை என்று சொல்வார்கள் இரண்டாவது தர்மம் கொடுக்காத காரணத்தால் உணவு கொடுக்காத காரணத்தால் உணவு கொடுக்காமல் இருந்த காரணத்தால் அல்லா எங்களை சக்கரகத்திலே போட்டிருக்கிறான்னு சொல்வார்கள் மூன்றாவது சொல்வார்கள் நேரத்தை வீணடிப்போரு சேர்ந்து நாங்களும் எங்கிற நேரத்தை வீணாக்கிக் கொண்டிருந்தோம் எங்க நேரம் நல்ல வழியில கழிய இல்ல நோம்பு வந்துச்சி நோம்பு நோட்டு எங்கிற நேரம் கழிய இல்ல குரான் திலாவத்துல கழியல தொழுகையில கழியல தான தர்மம் கொடுத்து கழியல எங்களை நேரம் வீணாக கழிஞ்சிட்டு இதனால நாளைய மறுமை நாளில நாங்க கை கால நேரத்தை வீணாக்கினோம் இதனால நரகத்துல இருக்கிறோம் என்று நரகவாதிகள் சொல்லுவார்கள் நான்காவது சக்கரண்ட நரகத்துக்கு சென்றவர்கள் சொல்லுவார்கள் நாங்க மருமையின பொ நரகமா அது எப்ப நடக்கும் எப்ப கேள்விகளை பாலமா இதெல்லாம் எப்படி நாளைய மறுமையினால பொய்பிச்சு கொண்டே இருந்தோம் இதனால அல்லா இப்படிப்பட்ட தண்டனைய இப்படிப்பட்ட நரகத்தில் அல்லா போட்டு இருக்குதான் என்று நாளைய மறுமையை இந்த மனிதர் கவலைப்படுவார்கள் எதை சொல்ல வருகிறால் சொதக்கா கொடுக்காம இந்த உலகத்துல வாழ்ந்தா தானந்தர்மம் கொடுக்காம வாழ்ந்தா சக்கராத்தலையும் கவலை அதே போலும் அருமையிலையும் கவலை நரகம் சென்றாலும் கவலை சூருக்கம் சென்றால் ஒரு கவலை எல்லாம் ஏற்படுத்துவான் தருமம் கொடுக்காமான் தல சொருக்கம் சென்றவர்கள் அல்லாஹ் பொருளாதாரங்களை பாதுகாக்க மிக சிறந்த வழி சொதக்காவும் சக்காத்தும் தான் சொதக்காவும் சக்காத்தும் இருக்குது எங்க பொருளாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்குது அந்த வகையில கண்ணியமானவர்களே முடியுமான அளவு நீங்கள் தர்மம் கொடுத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமா அந்த பொருளாதாரத்தை பாதுகாப்பான் ஒரு முதலாளி இருக்கிறார்கள் வச்சு அந்த முதலாளிக்கு கீழே அந்த ஊர்ல உள்ள எல்லா மக்களும் வேலை செய்யறாங்க வச்சுக்கொள்வோம் அந்த முதலாளியுடைய வாழ்க்கையில தக்காத்து இல்லண்டா யாருடைய பொருளாதாரம் அதிகமா இருக்குதோ அவங்க வருட வருட கணக்க பார்த்து தக்காத்த கொடுத்துக் கொள்ளனும் யாருடைய பொருளாதாரம் குறைவாக இருக்குதோ அங்கு தான தர்மங்களை கொடுத்து அவருடைய பொருளாதாரங்களை பாதுகாத்துக் வேண்டும் கண்ணியமான அல்லாஹுவ நல்லடியார்களே யாருடைய பொருளாதாரங்கள்ல சதக்கா ஒரு சகாசும் இல்லையோ அந்த முதலாளியை கீழே நிறைய மக்கள் வேலை செய்வார்கள் அந்த முதலாளியுடைய வாழ்க்கையில சதக்கா இல்லண்டா ஜக்காத் இல்லண்டா அந்த பரம்பரையின் பரம்பரையோடு அளிச்சிருவார் மகனுக்கு கிடைாது மகன் இன்னொத்த போய் வேலை செய்வார் ஏங்கண்ணியமானவர்களே இந்த தான தர்மம் கொடுக்காதால அல்லாஹ் அந்த சொத்து செல்வத்தை ஒரு பரம்பரை அன்பான அல்லாஹாவின் நல்லே குறிப்பாக ஒரு விடயத்தை நான் நினைவுபடுத்துகிறேன் காலம் எட பள்ளியில வேலை செய்யக்கூடிய அதற்குமார் அதிகமாக எல்லாரும் கவனம் செலுத்துங்க இந்த பயான வழியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பான நேயர்களே நான் எல்லாரிடத்திலும் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன் பள்ளியில கடமை செய்யக்கூடியவர்கள் பள்ளி ஊழியர்கள் விருந்தாளிகள் அவருடைய விடயத்தில் உங்களால் முடியுமான கவனிப்புகளை நம்ம தானுடைய காலத்தில் செய்து கொள்ளுங்க உங்களை ஒரு பகுதியை அவர்களுக்காக ஒதுக்கிக் கொள்ளுங்க சென்ற வருடங்கள் அதிகமாக அவர்களுக்கு தர்மம் கொடுப்படையில் அதனால இந்த வருடம் உங்களால் முடிந்த தர்ம கொடுத்துக்கொள்ளுங்க பல சிரமங்களோடு அதே போல ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு என்னுடைய பிள்ளைக்கு ிருக்கூடிய பாக்கி எனக்கு கிடைக்கலையே என்று எனவே அந்த இயக்கத்தோடு வாழக்கூடிய அந்த பள்ளி ஊழியருடைய விடயத்தில் எங்களால் முடியுமான தான தர்மங்களை கொடுத்துக் கொள்ளுங்க நாங்க யாரும் நினைக்கக்கூடாது தர்மம் கொடுக்கும் போது பொருளாதாரம் குறைவதாக எங்களை பொருளாதாரத்தை பாதுகாக்கிறான் எங்களை பொருளாதாரத்தை பெருக்கிறான் நாங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு தர்மமும் நாளைய மறுமைக்கு டிபோசிட் தான் அது வீணாகுவது கிடையாது அந்த தர்மத்தால் அல்லா இந்த உலகத்திலேயும் அளவுகளை தருகிறான் மறுமையிலேயும் அல்லா ஏராளமான பல மடங்கு கூலியை தருகிறான் எனவே அதிகமாக தான தர்மங்களை கொடுத்துக் கொள்ளுங்க முதலாளியா இருந்தா இருந்தாங்களை காலங்களில் நீங்க கொடுத்துக் கொள்ளுங்க ஏனென்றா அந்நிய கம்பெனிகள் கூட நாள் போனஸ் வருடத்தில் ஒரு மாதம் போனஸ் கொடுக்கக்கூடிய நாள் வச்சிருக்கிறாங்க கண்ணியமானவர்களே ரமதானுடைய அதிகமாக தர்மம் கொடுப்போம் நிச்சயமாக நன்மைகள் வரவேணும் எனவே கண்ணியமானவர்கள் அதிகமாக தான தர்மம் கொடுத்துக் கொள்ளுங்க ரமதானுடைய கொடுக்கக்கூடிய தான தர்மத்துக்கெல்லாம் பல மடங்கு கூலிகளை வச்சிருக்கிறான் என்ன அதிகமாக இந்த காலத்துல தர்மத்தை கொடுத்துக் என்று வேலியவனாக அடுத்த விடயம் கண்ணியமானேல மிக ஒரு இரவு இந்த கடைசி பகுதியில் இருக்குது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இன்னும் எஞ்சி இருக்கக்கூடிய இந்த நான்கு ஐந்து நாட்களை யாரும் வீணாக்கி விடாதீங்க இத பெருமதியாக கழித்துக் கொள்ளுங்க லைலத்து கதர் இருக்குது அல் பிஷகு அந்த கதருடைய இரவு இருக்குது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு அல்லாஹ் குருவானை விரைக்கி வைத்த இரவு எந்த இரவுல குருவான் இறங்கிச்சோ அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு எந்த யார் குர்வானை சுமந்து கொண்டாரோ பெருமானா சொல்லு அலைவசம் அவர்கள் அதாவது நபிமார்களின் தலைவராக ஆனார்கள் அது மாத்திரமல்ல எந்த வானவர் குர்வானை சுமந்து கொண்டு வந்தாரோ அந்த வானவர் மலர்களின் தலைவராக ஆனார்கள் அதேபோன்று எந்த மாதத்திலே குர்வான் இறங்கிச்சோ அந்த மாதம் ஏனே எல்லா மாதங்களையும் விட சிறந்த மாதமாக ஆக்கியிருக்கிறான் எந்த ஊமத்தின் குர்வானை சுமந்து கொண்டுச்சோ இந்த ஊமத்தை முகம்மதியா முகமது ஏனைய உமத்துகளை விட சிறந்த உமத்திருக்கிறான் எனவே கண்ணியமான அல்லாஹவி நல்லே இந்த கடைசி பகுதியில வரக்கூடிய அந்த லைலுத்து கதிரை அடைவதற்காக அதிகமாக முயற்சி எடுத்துக் செல்லாகோ அலைவசலம் அவர் சொன்னார்கள் கடைசி பத்து நாட்கள்ல ஒற்றைப்படை நாட்கள் இருபத்தி ஒன்னு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இந்த ஒற்றைப்படை அடைந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக அல்லாது கூலியை தருவான் அன்னை அன்ஹா அவர்கள் பெருமானா செல்லோ அலைவசலம் அவரிடத்திலே கேட்டார்கள் அல்லாவின் தூதரே லைலுன்னு நான் வழங்கி கொண்டா அந்த இரவுல என்ன துவா அல்லாஹுடத்துல கேட்க நாயகமே எனக்கு சொல்லித்தாங்க துபாவை கேட்டார்கள் அப்போது பெருமாநாஹு அலைவசன் அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள் அல்லாஹும் நீ விரும்புகிறாய் அடியார்கள் கண்ணீர் வடிப்பதை நீ விரும்புகிறாய் அடியார்கள் உன்னிடத்திலே கையேந்துவதை நீ விரும்புகிறாய் அல்லது தாங்கள் செய்த தப்பு தவறுகளை உன்னிடத்திலே முறையிட்டு நிறுந்துவதை நீ விரும்புகின்றாய் என்னை மன்னித்துக் கொள்வாயாக உன்னுடைய மன்னிப்பு என்னை சூழ்ந்து கொள்வாயாக என்று அல்லாவின் தூதர்செல்லாக அலைவச அவர்கள் தன்னுடைய மனைவி ஐசாரதியாக அவர்களுக்கு இந்த துவாவை சொல்லிக் கொடுத்தார்கள் எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ரமதானுடைய காலங்களில் இன்னும் எஞ்சிருக்கிற சில நாட்கள் இந்த நாட்கள் அதிகமாக இந்த துவாவை ஊதி கொள்ளுங்க பகல்ல இரவுல எல்லா நேரங்களும் இந்தவா ஒதுக்கொள்ளுங்க அல்லாஹ் நிச்சயமாக எங்களை மன்னிப்ப பெற்ற கூட்டத்துல எங்கட பாவம் மன்னிப்ப அல்லா மன்னித்த கூட்டத்துல அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெற்ற கூட்டத்துல அது மாத்திரம்ல நாளைய வறுமை ம் செல்ல கூட்டத்தில் அல்லா என்னையும் உங்களை சேர்த்துக் கொள்வான் எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லே இந்த கடைசி இப்பகுதியில் அதிகமாக அமல் செய்து கொள்ளுங்க எங்களால் முடியுமான தான தர்மங்களை கொடுத்துக் கொள்ளுங்க எங்களால் முடியாதிகளை சொல்லிக்கொள்ளுங்க முடியுமான அளவு குர்வான் திராபத்துகளில் நிச்சயமாக அல்லாஹ் இந்த கடைசி பத்து நாள் அதாவது இன்னும் எஞ்சி இருக்கிற நாள் செய்யக்கூடிய அமல்களால் அல்லாஹ் நிச்சயமாக அந்த பத்து நாட்கள் ஒரு நாள் அயலுத்து கதறி வைத்திருக்கிறான் பத்து நாள் சிரமம் நாம் அமல் செய்தால் நிச்சயமாக அப்படிப்பட்ட கண்ணியமான அந்த இரவை அடைந்து நாம் முயற்சி எடுத்தால் நிச்சயமாக அல்லாஹு எங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துவான் அடுத்த விட கண்ணியமான அல்லாஹு லைலுத்து கதிரை லைலுத்து கதிரை அடைவதற்காக முயற்சி அளிப்பதை போல மிக முக்கியமாக இறுதியாக ஒரு விடயம் அதாவது எங்களுக்கு பெருநாள் வர இருக்கிறது வர இருக்கின்ற பெருநாள் ஏனைய காலங்களில் உள்ள பெருநாள போல அல்ல பெருநாள் நாங்கள் ஆடம்பரம் இல்லாமல் மிகவும் அமைதியான முறையிலே கொண்டாட வேண்டிய பெருநாளாக இருக்கிறது ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் இலங்கையிலே கோவிட் நைன்டீன் மூன்றாவது தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது அந்த வகையிலே இலங்கையில் மக்கள் இன்று பீதியோடும் பயத்தோடும் காலத்தை கழிக்கக்கூடிய நிலைமை பயணம் போனாலும் ஒரு பயத்தோடோ வெளியே வந்தாலும் ஒரு பயத்தோடோ பள்ளிக்குள்ள கூட வந்து கொள்ள இல்லாத நிலை இருபத்தைந்து பேருக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது ஜும்மாக்கள் கூட நிறுத்தப்பட்டிருக்கின்ற நிலை கூட்டு அமல்கள் கூட நிறுத்தப்பட்டிருக்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய தருவாயில்தான் நாங்கள் அடைய இருக்கிறோம் எனவே இந்த பெருநாளை நல்ல ஒரு பெருநாளாக நீங்கள் வீட்டோடு ஆக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகளோடு உங்கள் குடும்பத்தோடு இந்த பெருநாளை ஆக்கிக் கொள்ளுங்கள் வெள்ளிப்பயணங்கள் போறது ட்ரிப் போறது இவைகளை முற்றும் ஒழுங்காக தவிர்த்து கொள்ளுங்கள் இந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான கடமை நாட்டுக்கு விசுவாசம் உள்ள மக்களாக நாம் எல்லாம் மாற வேண்டும் நாடு ஒரு சட்டத்தைப் போடுகிறது என்றால் இலங்கையினுடைய கலாச்சார சபையோர சட்டத்தை எங்களுக்கு சொல்லுதென்றால் அதே போன்ற இலங்கையின் சுகாதார பிரிவு சட்டத்தொண்ட செல்லுதென்றால் அதை நாங்கள் கடைபிடித்து நடக்க வேண்டும் அது எங்களுடைய நனவுக்காகத்தான் அந்த சட்டம் போடப்பட்டிருக்கிறது எனவே இந்த காலத்தில் மிக முக்கியமாக இந்த பெருநாளுடைய தினங்கள்ல கண்ணியமான அல்லாஹு அழகியார்களே பெருநாளுடைய தினத்தில் மிக முக்கியமாக வீட்டோடு காலத்தை கழித்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளோடு காலத்தை கழித்துக் கொள்ளுங்கள் மிக முக்கியமாக உங்களுடைய பெற்றார் வீட்டில் இருப்பாங்க பெற்றாருடைய அன்போடு வாழ்ந்து கொள்ளுங்க பெற்றாருடைய அன்பு இல்லாம பெற்ற பெற்றோருடைய அந்த அன்புக்கு நீங்க ஆளாக மனுஷியமாக அல்லாவுடைய அன்ப ஒரு காலமும் அடைந்து கொள்ள முடியாது பெற்றோரோட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க இந்த பெருநாள் எங்களை பெற்றோரை பார்ப்பதற்குரிய பெருநாளாக ஆக்கிக் கொள்ளுங்க ஒவ்வொரு நாளும் நீங்க உங்களுடைய பெற்றோரை தரிசிங்க அவங்க துவாக்கல பெற்று கொள்ளுங்க அது மாத்திரமல்ல வரக்கூடிய பெருநாளுடைய தினத்துல உங்கட பெற்றோருடைய மனத குளிர வைங்க தாய் தாப்பட்டு கேளுங்க என்னுடைய தந்தையே என்னுடைய தாயே உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு எது சந்தோஷமாக இருக்குது என்று கேளுங்க விருப்பமான உணவுகளை வாங்கி கொடுங்க விருப்பமான உடுப்புகளை வாங்கி கொடுங்க அவங்களோட நாவால துபாவை பெற்றுக் கொள்ளுங்க நிச்சயமாக நீங்க ரமல்தான்ல ஏதாவது ஒன்று அடைஞ்ச ரமலானாக நிச்சயமாக அந்த ரமல்தான் இருக்கும் எனவே கண்ணியமானவர்களே பெற்றோருடைய விடயத்துல யாரும் அதாவது பொதுபோக்காக இருந்துவிடக்கூடாது பெற்றோர்களை நாங்கள் வீட்டில வச்சு பாக்கிறோமா அதை யாரும் சிரமமாக அடுத்துக் கொள்ளாதீங்க அதை ஒரு பாக்கியமாக எடுத்துக் கொள்ளுங்க பெருமானா செல்லவசர்கள் ஏராளமான சிறப்புகளை சொல்லி தந்தார்கள் அறிஞர்கள் கூட சொல்லுவார்கள் பெற்றோர்களை பார்ப்பதற்குதே ஒன்று மார்க்க மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கு அதனால நாங்கள் பெற்றோரை பார்க்கிறோம் இன்னொன்று கடன் எங்கட அதாவது எங்களை எப்படி பெற்றோர் அழகா பார்த்தாங்களோ வளர்த்தாங்களோ அதே நாங்களும் அதுக்கு கடன் ஆக அவர்களை நல்ல முறையிலே பாக்க நாங்க எங்கட பெற்றோரை பாக்க இல்லையா நாங்கள் எங்களை பெற்றோரை நல்ல முறையில் கவனிக்க இல்லையா கூலிக்கு ஆள் கொடுத்து பார்க்கிறோமா நிச்சயமாக ஒரு காலம் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களை கூலிக்கு ஆள் கொடுத்து பார்ப்பார்கள் ஒரு காலம் எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுக்கு இதைத்தான் செய்வார்கள் நாங்கள் பெற்றோருக்கு உதைக்கிறோமா பெற்றோருடைய மனதை உடைக்கிறோமா நிச்சயமா ஒரு காலம் எங்களுடைய பிள்ளையும் இதைத்தான் செய்யும் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது எனவே அன்பானவர்களே பெற்றோருடைய அன்போடு வாழ்ந்து கொள்ளுங்கள் மனதை சந்தோஷப்படுத்திக் கொள்ளுங்கள் வரக்கூடிய பெருநாளுடைய உங்களுடைய பெற்றோர் எதை விரும்புகின்றார்களோ அதை அவர்களுக்கு செய்து கொடுங்கள் நிச்சயமாக அல்லா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய வரக்கத்தை ஏற்படுத்துவான் அல்லாஹுடைய சந்தோஷம் உங்களுக்கு வேண்டுமா அல்லாஹ் அவங்களுடைய கபூர் செய்ய வேண்டுமா நீங்கள் பெற்றோரோடு அன்பாக நடந்து கொள்ளுங்க அன்பான அல்லாகவே நல்லடியார்களே சில பாவங்கள் இந்த உலகத்தில நடந்தா அதற்குரிய தண்டனை அல்லா மறுமையில வச்சிருக்கிறான் ஆனா இன்னும் சில பாவங்கள் இந்த உலகத்தில நடந்தா அதற்குரிய தண்டனை அல்லாஹ் உலகத்திலேயும் வச்சிருக்கிறான் மறுமையிலே வச்சிருக்கிறான் உலகத்திலையும் கிடைக்கிற தண்டனை மறுமையிலையும் கிடைக்கிற தண்டனைக்குரிய ஒரு பாவம் தான் நோவினை செய்யக்கூடிய பாவம் அன்பான அல்லாஹுவின் நல்லதார்களே இன்றைக்கு நாங்க சில செய்திகளை சோசியல் மீடியால பாக்குறோம் சில பிள்ளைகள் பெற்றோரை உதைக்கிற காட்சிகளை பாக்குறோம் சில பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோரை வீட்டை விட்டு வெளியில போட்டு கதவ மூன்ற காட்சிகளை பார்க்கிறோம் இப்படி யாரும் இஸ்லாமிய உறவுகள் மாத்திரமல்ல இஸ்லாம் அல்லாத ஏனைய உறவுகளும் யாரும் இந்த மாதிரி காரியங்களை செய்து விடாதீர்கள் இதற்குரிய தண்டனையாக அல்லாஹ் இந்த உலகத்திலேயே எங்களை சோதித்து விடுவான் எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பான பிள்ளைகளே இந்த பயானை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதரிகளே கெஞ்சி கேட்கிறேன் யாருக்கெல்லாம் பெற்றோர் கிடைத்திருக்கிறார்களோ அந்த பெற்றோரை பாக்கியமாக கிடைத்துக் கொள்ளுங்கள் பாக்கியமாக பார்த்துக் கொள்ளுங்கள் யாருக்கெல்லாம் பெற்றோர் இல்லையோ கபிராளிகளாக இருக்கிறாங்களோ அந்த பெற்றோருடைய உங்களால் முடியுமான நலவுகளை செய்து அனுப்புங்கள் பெருமானா செலவாக அலைவ செல்லும் அவரிடத்திலே ஒரு மனிதர் ஓடி வருகிறார் அல்லாவின் தூதரே என்னுடைய தந்தை மௌத்தாகிவிட்டார் என்னுடைய தந்தை மௌத்தாகி விட்டார் என்னுடைய தந்தை இந்த உலகத்துல சில பொருளாதாரங்களை விட்டு சென்றார் எனவே என்னுடைய தந்தையுடைய பேர்ல நான் தர்மம் கொடுத்தா அது என்னுடைய தந்தைக்கு போய் சேருமா நாயகமே என்று பெருமானா சொல்லலாம் அலைவசலுடைய சபைக்கு வந்து கேட்கிறார் சொல்லலாகோ அலைவசலர் சொன்னார்கள் நீங்க கொடுங்க அது உங்களுடைய தகப்பனுடைய கபருக்கு போகும் என்றார்கள் எனவே அன்பானவர்களே எங்கள் டீந்து ஒரு துவா வராதா எங்க ஒரு சதக்கா வராதா என்னுடைய பிள்ளை எனக்கு ஒரு துவா செய்து அனுப்ப மாட்டானா என்று கபுராளிகள் கபுராளிகள் கவலை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த ரமலானை அவர்களை நரேந்து விடுதலை செய்த ரமலானாக ஆக்குவதற்கு அதிகமாக முயற்சி எடுத்துக் எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லதார்களே மீண்டும் மீண்டும் நான் இரக்கமாக உங்களிடத்திலே கேட்டுக் கொள்கிறேன் குழந்தைகள் அதாவது எப்படி நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை இரக்கமாக அன்பாக பார்க்க மோ அதே போன்றுதான் நாளைய மறுமை நாளிலே நிச்சயமாக அல்லாஹ் அதை கொண்டு எங்களுக்கு சிறப்பை தருவான் எனவே இந்த குழந்தைகளுடைய நல்ல முறை நடந்து கொள்வோம் பெற்றோருடைய நல்ல முறை நடந்து கொள்வோம் எனவே நல்லா தாலா இந்த உலகத்திலே வாழுகின்ற போது அவனுக்கு பொருத்தமான நல்லடியார்களாக அல்லா எம் அனைவரையும் கபூசி சொல்வானாக யாழ நரக விடுதலை பெற்ற ரமலானாக ரமலானே ஆக்கி தருவாயாக யாழா சுவருக்கத்துக்கு நாம் சென்ற ரமலானாக ரமலானே ஆக்கித் தருவாயாக செய்கின்ற எல்லா அமல்களையும் நாளைய மறுமை மீதானக்கு தந்துருவாயாக இந்த துவாவை தரிசை ஆன அமீன் வர்தா அனம்த